ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் அக்னியனுடைய மகாத்மித்தையும் அக்னியனுடைய சரித்திரத்தையும் பார்த்துன்னு அக்னி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது அக்னியை நாம் சாட்சியாக கொண்டுதான் அத்தனையும் நாம் சேரும் அந்த அக்னியினுடைய மாகாத்மியம் அக்னிபுராணம் மகாபாரதம் பத்மபுராணம் இந்த மூன்று புராணங்களில் விரிவாக தெரிய வருது இந்த அக்னி அக்னிக்கு நிறைய சக்திகள் உண்டு நாம் என்னென்னெல்லாம் விரும்புகிறோமோ அவ்வளவும் கொடுக்கக்கூடியதான சக்தி இந்த அக்னிக்கு உண்டு அந்த அக்னியினுடைய சரித்திரம் தான் பார்த்துன்னு வரோம் அதில் இந்த கஷ்யபருடைய பத்னி அந்த அம்மாளுக்கு சாட்சியாக அக்னியை வச்சுட்டு கிளம்பி போகிறார் கஷ்டபரிஷி ஒரு யாகத்துக்கு அது ஒரு மாதத்துக்கு மேலே நட நடக்கக்கூடியதான யாகம் அந்த சமயத்தில் பால்ய ஸ்நேகிதல் ஒருத்தனுடைய அறிமுகம் ஏற்படுறது அந்த அம்மாளுக்கு அவன் வந்திருக்கான் அவனை உள்ள வரவேற்று அவனுக்கு உபச்சாரம் பண்ணுறான் அப்போ அவன் சொல்கிறான் பால்யத்திலே நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி எல்லாம் சொல்லி பழைய விஷயங்கள்லாம் பேசின உடனே அவளுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் வந்தது அந்த கஷ்டபிருஷி அக்னியை சாட்சியாக வச்சுட்டு போயிருக்கார் அக்னிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கார் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியதான தர்மம் அது நாம் எங்கே வெளியூருக்கு கிளம்பி போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்னி இருக்குது பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவாளுக்கு சமிதாதான அக்னின்னு இருக்குது கல்யாணம் பண்ணின்ற வாளுக்கு அவுபாசன அக்னின்னு இருக்குது வேதம் படித்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் அக்னிபாசனம் பண்ணுறவாளுக்கு அக்னிஹோத்திரா அக்னின்னு இருக்குது இது அத்தனைகிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் வெளியூருக்கு போகணும் அந்த அக்னியை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் அபயங்கரா அபயம் மே குரு ஸ்வஸ்தி மே அஸ்துவயம் மே அஸ்தூ அப்படின்னு மந்திரம் ஹே அபயங்கரா என்னுடைய பயத்தை போக்கக்கூடிய அபயத்தை கொடுக்கக்கூடிய அக்னே அபயம் மே குரு எனக்கு அபயம் கொடுக்கணும் ஸ்வஸ்தி மே எஸ்தூ இந்த வீட்டிலேயும் சரி நாம் போகிற இடத்துலேயும் நடக்கணும் மங்களே ஏற்படணும் அபயமே அஸ்தூ எனக்கு பயமே இருக்கக்கூடாது பிரயாணத்திலேயும் சரி இந்த வீட்டிலேயும் சரி பயப்படப்படும் முடியாத எதுவும் நடக்கக்கூடாது நீதான் பார்த்துக்கணும்னு அந்த அத்னியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதன்படி கிளம்பு போயிருக்கார் அவர் கஷ்யபரிஷி அந்த இடையில நடக்கிற சம்பவம் இது அந்த அக்னி அந்த நந்தன்கிற அந்த பையனை பார்த்து நீ தவறு பண்ணுற இன்னொரு ரிஷியனுடைய பத்னி அவளிடத்துல நீ இது மாதிரி எண்ணத்தோடு நீ பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்பவும் அவனுக்கு அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறதுக்கு அபிப்பிராயம் இல்லை உனக்கு நான் நல்ல பொண்ணாக பார்த்து சொல்கிறேன் பொண்ணு இருக்கா நான் சொல்கிறேன் நீ போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அக்னி சொல்கிற அப்படி வேகத்தில் ஒரு மந்திரமே இருக்குது இந்த கல்யாணமாக வேண்டிய மணாக்கள்லாம் அந்த மந்திரத்தை சொல்கிறது அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிண்டே வந்தால் சீக்கிரம் கல்யாணமாகும் அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா எனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த லோகத்தில் பிறந்திருக்கா இங்கியோ வளர்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் என் கண்ணில் காமி நான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்படியான சூழலை நீ ஏற்படுத்துன்னு சொல்லக்கூடியதான மந்திரம் அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்துக்கு தேவதை யாருன்னு அக்னி தான் அந்த மந்திரத்தை ஜெபம் அக்னி நமக்கு காமிச்சிடுவார் நமக்குன்னு பொண்ணு எங்கே இருக்கான்னு இந்த நாளில் சொல்கிறோம் குழந்தைகளுக்கு கல்யாணம்னா ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறோமே சுலபமான உபாயங்கள் நம்முடைய வேதத்தில் இருக்குது அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அந்த அக்னி சொல்கிறார் நான் அவனுக்கு காமிக்கிறேன் பொண்ணாக இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கோணும் அப்பவும் அவன் தீர்மானத்தில் இல்லை அப்போது நாலு உபாயத்தையும் அக்னி எடுக்கிறார் என்னென்னா சாமதான பேத தண்டம்னு ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா முதல்ல சாமம் சொல்லணும் அவனுக்குப்பா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது சாமம் அப்புறம் தானம் அவன் எதுக்காக அந்த தப்பு பண்ணுறானோ அந்த தப்பை பண்ணாத உனக்கு இந்த இடத்துல வழி இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்கிறது சாம தானம் அப்புறம் பேதம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் அந்த பத்னிக்கிட்ட சொல்கிறார் அக்னி மா நீ கஷ்டபருங்கிற விஷயனுடைய பத்னி இல்லையா கஷ்டபர் எவ்வளோ பெரிய தபஸ்வி அவர் மாதிரி பர்த்தா கிடைக்குமா நாஸ்தி பர்தா சமம் லோகே பர்த்தா கணவருக்கு சமமான இன்னொருத்தர் கிடையாது ஒரு தடவை தான் ஒருத்தரை கொடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அதேனால நீ தப்பு செய்யாத அவன் ஏதோ அறியாமையினால் பண்ணுறான் அப்படின்னு அந்த அதினி சொன்ன உடனே அவளுக்கு மனசுக்கு பட்டு ஓ நாம் தவறு பண்ணுறோம் அவள் உடனே அந்த பேச்சை நிறுத்தி நூட்டா இனிமேது பேசப்படாதுன்னு ஆனாலும் அந்த பையன் தகு பண்ணுறான் சாமதானபேத தண்டம் அதுக்கப்புறம்தான் தண்டிக்கிறார் அக்னி இவ்வளவு சொல்கிறேன் அப்பவும் நீ அவளை கல்யாணம் மன்னிக்கணும்னு பேசுகிறியான்னு கோபமாக பார்த்தார் அக்னி பகீர்னு எரிஞ்சு போயிட்டான் அந்த பையன் பஸ்மமாக ஆயிட்டான் அவள் அதை பார்த்துட்டே இருந்த உடனே அவளுக்கு அதிர்ச்சியாக கஷ்யபருடைய பத்தினிக்கு அப்படிதான் அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணி அபராதம் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சு விடுவோன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் இப்போ அந்த அக்னி சொன்னார் நான் உன்னை சேர்ந்தவம்மா உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது நான் உன்னுடைய பையன் உன்னுடைய புத்திரன்னு வேதங்கள்லாம் சொல்கிறது முதல் பையன் யார் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா அக்னி முதல் பையன் அப்படி நான் உனக்கு பையன் ஆகையினால நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அவன் தப்பு பண்ணினான் என்ன மாதிரி தப்பு அப்படின்னா இன்னொருத்தருடைய பாரியை ஆசைப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறு இது பன்னிரண்டு தான் அவன் ஹஸ்மாவாக போயிட்டான்னு இந்த இந்த இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கிற பொழுது அந்த காஷ் கஷ்யபரிஷி வந்து சேர்ந்தால் யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து பார்த்தா அக்னி ஹோன்னு ஜாலியாக எரிஞ்சுன்னு கோபா அக்னி எழுஞ்சின்னு இருக்கு கீழே பஸ்மா ஏதோ ஒன்று இந்த அம்மா ரொம்ப கவலையோடு நிற்கிறார் இதை பார்த்தார் கஷ்யபர் என்ன அவ்வளோ சௌக்கியந்தானேன்னு விசாரிச்சார் அப்போது அந்த அக்னி நடந்ததை பூரா சொல்லிட்டு இப்படி நடந்ததுன்னு சொன்ன உடனே அவர் அந்த பஸ்மாவை பார்த்தார் அதிலிருந்து ஒரு உருவம் உருவாச்சு யாருன்னா அது ஒரு ஜந்தர்வன் ஒரு ஜன்தர்வன் ஏதோ சாப வசாத்து இப்படி வந்து பிறந்துவிட்டான் ஒரு மகா தபஸ்வியான ஒரு இடத்துக்கு போனால் உனக்கு ஜென்ம சாஃபல்யம் கிடைக்கும்னு அவனுக்கு அந்த சாப நிவர்த்தி இருந்தது அதையினால இந்த இடத்துக்கு வந்ததினால அவனுக்கு ஷாப நிவர்த்தி அந்த ஜன்தர்வனாக ஆவிர் பவிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான் இந்த அந்த ரிஷி என்ன நடந்ததுன்னு பூராத்தையும் கேட்ட உடனே இந்த ரிஷிக்கு அக்னி தான் கோபம் வந்தது காரணம் என்னென்னா நான் உன்னை பாதுகாப்பாக உன்னை நான் இங்கே வச்சுட்டு போயிருக்கேன் நீ பாரு அவன் உள்ளே வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார் அதை அக்னி சொன்னார் நான் உடனே யாராவது யாராவது தப்பு பண்ணுறான்னா உடனே போய் தண்டிக்கப்படாது முதல்ல அவனுக்கு எடுத்து சொல்லணும் அவன் அதை கேட்கணும் அப்போம் கேட்கலைன்னா என்னத்துக்காக இந்த தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும் அப்படிதான் கிரமமாக தான் நாம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி எடுத்து கடைசி வரியிலும் சொன்னத்தை கேட்காததுனால பஸ்வமாக ஆயிட்டான் அவன் அப்படின்னு அந்த அக்னி சொன்ன அந்த கஷ்யபிற்கு அந்த அக்னி இருந்த கோபம் சாபமாக அமைஞ்சு அக்னி என்ன என்ன சாபம்னா நீ எப்பொழுதும் பசியுடனே இருக்க கடவாய் அப்படின்னு ஷாபம் விட்டுவிட்டார் க்தா சதாத்வம் வர்த்தஸ்வா எப்பொழுதும் நீ பசியோடையே இருப்ப அப்படின்னு ஷாபம் வந்து அந்த சாபத்தை கேட்டவுடனே அக்னிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த வருத்தத்தில் மனசு உடஞ்சி போச்சு ஏழா உடஞ்சது அந்த அக்னியினுடைய மனசு உடனே அந்த ரிஷியினுடைய காலில் விழுந்து க்ஷமாபணம் கேட்டுண்ட அக்னி கேட்டுன்ற பிறகு கஷ்டபர் பரவாயில்ல உன்னுடைய மனசு ஏழாக உடஞ்சி போச்சு நீ ஏழு ரூபமாக நீ இருப்பேன்னு அந்த சாபமே வரமாக அமைஞ்சது அக்னிக்கு அந்த ஏழு தான் நாம் நாக்குன்னு சொல்கிறோம் சத்தஜிஷ்வாகான்னு அக்னிக்கு சத்தஜிஹ்வஹான்னு பேர் ஏழு நாக்கு உடையவன்மன் ஏழு நாக்கு அக்னிக்கு அந்த ஏழு நாக்காக அமைஞ்சு போச்சு அவருக்கு என்ன அந்த ஏழு நாக்குன்னு சுவர்ணா கனகாரக்தா கிருஷ்ணாசைவத்து சுப்பிரபா அதிரிக்தா பகுரூபா சா சத்தஜிஹ்வா பிரகீர்த்திதாஹா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சுவர்ணான்னு ஒரு நாக்கு கனக்கா ரக்தா கிருஷ்ணா சுப்ரபா அதிரிக்தா பகுரூபான்னு ஏழு நாக்கோடு இருந்தார் அக்னி எப்பொழுதும் நீ ப்ரிஷியோடு இருப்பேன்னு சொன்னதுனால ரொம்ப ஜாலையாக அவருடைய ரூபம் அமைஞ்சது அப்போது இதுக்கு மேலே நான் எங்கே போறது நான் என்ன பண்ணுறதுன்னு அக்னி கேட்டார் காசியபர் மேற்கொண்டு அந்த ஏழு நாக்குகளுக்கும் உள்ள காரியங்களை அவர் சொன்னார்னு அந்த கதை மேற்கொண்டு போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்